வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை இருபத்தி எட்டு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று பெரு ஸ்பெயின் நாட்டிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஃப்ளோரிடா பகுதியில் மியாமி நகரம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதலாம் உலக போர் ஆரம்பமானது சேர்பியா ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகள் போர் தொடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க போர் விமானம் ஒன்று எம்பயர் ஸ்டேட் கட்டிடத்தின் எழுபத்தி ஒன்பதாவது மாடியில் தவறுதலாக மோதியதில் 14 பேர் கொல்ல பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஜப்பானின் இசக்காயா என்ற இடத்தில் மழை மற்றும் மண் சரிவு காரணமாக தொள்ளாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வியட்நாம் போரின் போது தெற்கு வியட்நாமில் அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை எழுபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரமாக அதிகரிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் லிண்டன் ஜான்சன் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவில் டங் ஷான் நகரில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் சுமார் இரண்டரை லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு வாஷிங்டனில் கென்னவிக் என்ற இடத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆஸ்திரேலிய நீச்சல் வீரர் இயன் தார் ஒரே உலக சாம்பியன் போட்டியில் 6 தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அயர்லாந்து குடியரசு இராணுவம் தனது முப்பது ஆண்டுகால ஆயுத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு அறிவித்தது இரண்டாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் அந்நாட்டு நீதிமன்றத்தால் வாழ்நாள் தகுதி நீக்க தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கந்தையா கனகரத்தினம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ மெய்யப்ப செட்டியார் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி குமார் தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கர்ஃபில் சோபஸ் மேற்கிந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அலெக்சிஸ் ஜிப்ராஸ் கிரேக்க நாட்டின் நூற்றி எண்பத்தி ஆறாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தனுஷ் தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி ஆண்டு துல்கர் சல்மான் மலையாள திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆண்டு அல்போன்சா கத்தோலிக்க திருச்சபையின் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்ட முதலாவது இந்திய பெண்மணி ஆயிரத்தி ஆண்டு சாரு மஜூம்தார் இந்திய செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சா தமிழக அரசியல்வாதி சமூக ஆர்வலர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லீலா நாயுடு இந்திய நடிகை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிளைவ் ரைஸ் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மகா ஸ்வேதா தேவி வங்காள எழுத்தாளர் சமூக ஆர்வலர் இந்நாளின் சிறப்புகள் பெரும் நாட்டில் விடுதலை நாள் உலக கல்லீரல் அலர்ஜி உலக இயற்கை வளம் என்று